வாண்டனமுலையால் சென்ற ஆறுொண்ட வனமுலையால் ம கல்லறிந்த சாக்கியற்கும் அடியே வைத்துக்கொண்டு பெயரையும் வைத்துக் கொண்டார் எனவே அந்த பாடல்கள் சொல்லப்படுகிற அடியெல்லாம் இந்த செருக்கத்தில் அதுல முதல்வர் சாக்கியனாய் ஆறு சமய தலைவராய் நின்றவரு கண்பராய் மறுசமய சாக்கியம் வடிவினால் வரும் தொண்டர் அறுசமய தலைவராய் நின்றவரு ஆறு சமயங்களுக்கும் தலைவராக இருக்கிற பெருமான் நம்முடைய சிவபெருமான் சித்தியால் ஞாபகத்துக்கு வரும் அருவகை சமயத்தோர்க்கும் அவ்வ பொருளாய் பேராம் குறியது உடைத்தாய் பேதாக குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் பண்ணி அம்மையோர் அப்பனாகி செறி ஒழியாதிருந்த சிவனடி சென்று வைப்பார் சுமையான சித்தியாருங்க எனவே அறுவகை சமயத்தோர்க்கும் அவவர் பொருளாய் எல்லாம் மற்ற பொருளாய் இருப்பது நம்முடைய பெருமான் தான் என்று சொல்ல அப்படிப்பட்ட சாத்திர தொடர்கள் மற்ற திருமறை தொடர்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படியே போயிட்டு இருக்காரு சரிங்களா அதெல்லாம் நமக்கு என்னதுன்னு விரும்புவது அப்படியே கொண்டு முடிந்திருக்கிறது அந்த சொற்களை எனவே அன்பராய் அப்ப பெருமானுக்கு அன்பராய் இருக்கிறார் மறுசமய சாக்கியர் வடிவினால் வரும் தொண்டர் ஆனா எப்படியோ அவர் சாக்கிய வடிவம் கொண்டு தலைமையரை பறித்துக் கொண்டு உடையில இருக்கிறார் கல்லறிந்து மறிவில் சரண் பெற்ற அறிந்தபடி வழித்துவம் அப்படி இருந்த ஒரு சமயம் சமண அறியவர் ஆனால் சைவ அறியவராக செய்து வீடு அடைந்தார் அதைப் பற்றி நான் சொல்லுகிறேன் என்னன்ன தாளர் திருச்சங்க மங்கில் தகவுடைய வேளாளர் தாளர் தாள தாழ்னா பல்கலைக்கழகத்திலிருந்து தாழ் ஆளர் அங்க தாழ்ன முயற்சி தாளாண்மை என்னும் தலைமை கண் தங்கிட்டு வேளாண்மை என்னும் திருக்குறள் திருக்குறள் அதனால நல்ல முயற்சி உடையவர் திருச்சங்கமங்கையினில் ஊர் திருச்செங்கமங்கை தகவுடைய வேளாளர் குல புதித்தார் இந்த குலத்துல வேளாண் மரபு மிக்க பொருள் தெரிந்துணர்ந்து கேளாயி பல்லுயிர்க்கும் பல்லுயிர்க்கும் அருளுடையராய் ஆனால் எல்லா உயிர்க்கும் அன்பு செய்யும்படியான அந்த அன்புடையவராகவும் இருந்தார் இருந்து நீளாது பிறந்திருக்கும் நிலை ஒடிவேன் என நிற்பார் அவருக்கு என்ன குறிக்கோளார் இனி இந்த பிறப்பு இந்த பிறப்போட நீங்க ஒரு கடல்கள் அப்படிப்பட்டவர் யாருன்னா சிவபெருமான் தான் எனவே இவர் அந்த நினைவு அந்த சமணராக அப்படி இருந்தாலும் கூட ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டா அந்த பிறப்பினை நீக்கணும் அதனால எனவே அந்நாளிலேயிரு காஞ்சி அணிநகரம் சென்றடைந்த நன் ஞானம் அடைவதற்கு பலபடியும் நாடுவார் காஞ்சி மாநகரம் இருந்த இடம் காஞ்சி மாநகரத்தின் உரைகிற பேர் எழுதிருக்கலாம் ஆனால் அருண் வடிவ முதலியாரும் நம்ம வஜ்ரவியல் முதலியாரும் காஞ்சிபுரத்தில் இருந்தவங்க அவங்க பிறகுதான் அந்த உரைக்கு பிறகு மற்றதெல்லாம் விளக்கம் மற்றதெல்லாம் ஆமா சாமி சிவஞான சுவாமிகள் அந்த சிவபூஜை செல்வத்தை நம்ம இளமையில இருந்தே எடுத்து நிதியா செய்து வந்தோம் நல்ல இன்னொரு பக்கம் இலக்க நிலைக்கு இலக்க நிலக்கம் தெரிஞ்சாதான் அந்த பொருள் இந்த விதிகளெல்லாம் தெரியணும்னா நமக்கு தொழிலா மற்றும் கொஞ்சம் அதையும் படிச்சவங்க சிறுபூஜை செல்வர்களாகும் ரொம்ப காலமா இந்த மாதிரி திருமணங்கள் அங்கதான் அஞ்சு வயது இப்ப இருக்கிற தருமபுர மகாசன்னிதானத்துக்கு ரெண்டு பேருமே சென்னையில் இருந்த போது பாடம் நடத்தி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இப்ப இல்லை ஆனா இவங்க அதை உணர்வார்கள் இப்பதான் சொல்லுவாங்க அதனால ஈ நகர்ல அருமையான தர்மயாதின மடம் சமய பிரச்சார நிலையம் அங்க அவர்கள் வந்து கட்டளையாக இருந்த இந்த ரெண்டு பெரியவர்கள் விடாமல் போய் போய் பாடு நேற்று கூட ஏதோ ஒன்று வரும்போது அருமையார்கூட எதிர்க்காரயா அப்படின்னு ஆமா அப்படின்னு அதுவா அது மாதிரி எனவே அப்படியாக அந்த காஞ்சிபுரம் என்பது அப்படி ஒரு அறிவிப்பாடு என் அந்நாளில் கயிர் காஞ்சி அணி நகராம் சென்றடைந்து காஞ்சி மாநகர்ல சென்று தன் நன் அடைவதற்கு பல வடியும் நாடுவார்ல என்ன செய்ய மொழியரத்தின் வடிச்சார்ந்து மண்ணாத பிறப்பிருக்கும் தத்துவத்தின் வழி உணர்வார் அங்க யாரோ பத்து பேர் சொல்லியிருக்காங்க சம சமயமே ரொம்ப நல்லா இருக்க மாட்டேங்க பாருங்க உயிர்கொலையே நீக்கி இருக்கு ரொம்ப எல்லாம் சிறப்பா இருக்காங்க அப்படியா அப்படியான பிறப்பெண்ணும் பெதமி நீங்கனும்னா அந்த சமண சமயம் தான ஆமா நாலு பேர் சொன்ன சரி முதலிட்டேன் அப்படிப்பட்ட அமைப்புல முதலிச்சு அப்படி இறங்கி ஆகிய அந்த வேடத்தோடு கொஞ்ச நாள் எடுத்துருக்க இருந்தபோது அந்நிலைமை சாக்கியர் தான் அருங்கலை ஓதி அது தன்னிலைமையும் புரச்சமய சார்புகளும் பொருள் அல்ல பாருங்க கொஞ்ச நாள் அதை படிச்சு வச்சு எல்லாம் பார்த்தேன் பல்வேறு கருத்துக்கள் வந்து நமக்கு சரியாவில் உடன்பாடுவில் பெருமானுடைய திருவருள் கூட பொருளாபன உணர்வு நாட்டுவார் அப்ப சிவநெறிதான் மிகச்சிறந்த நெறி என்பதை காலப்பூக்கிலே அவர்களுக்கு அந்த அனுபவமும் பெருமானுடைய அருளும் உணர்த்தின உணர்த்தின உடனே அப்படியானால் சைவ்தான் சாத்திரத்தில் என்ன அந்த மாதிரி அறிவிப்பாடு போற போக்களை இதெல்லாம் விளைவிக்கிறார் நம்முடைய பெருமான் செய்யும் அவன் அவன் செய்த வினை இருக்கு முடியாது செய்த வினையின் போது நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது அது எங்கேயும் விட்டுக்கூடாது நன்மை நன்மை தந்தையே தீரும் தீமை என்றால் தீமை தந்தையே தீரும் முற்பகல் செய்ய தமக்கென்னா பிற்பகல் தாமீர் இதை விடவா சொல்லுவாங்க அது முற்போசிக்க அதான் அது அங்கே வந்தது நம்ம திருக்குறள் பிறர்க்கின்னாம காலையில ஒரு நாயை கல்லெடுத்து அடிச்சதுன்னா சாயந்தரமா போறதுக்குள்ள உன் நெத்தியில உங்க கூட்டு வாசப்படியே இடிச்சும் ஆஹ் அடிச்சு பார்த்து வரப்படாதுங்களா அவங்க ஆசீர்வாதம் உடனே இவர் இடிச்சுக்கிட்டு ரத்தம் வருது பார்த்து வரப்படாத அவசரம் தான் அவசரம் அதிகமாகி கட்டிக்கிட்டு டாக்டர்ட்டையும் போயிட்டு வரணும் ஏன் காலையில ஒரு நாய அடிச்சு இல்ல பிறர்க்கா முற்பகல் செய்ய தமக்கிண்ணா பிற்பகல் தாமியே வரும் சரி இதை படிச்சுட்டு கொடுத்தேன் சரி இன்னைக்கு நான் ஒரு நாயை அடிக்கிறேன் மத்தியானத்துக்குள்ள வருதான்னு பாப்பேன் நான் ஏன்னா அடிச்சிட்டு மத்தியானம் போனி ரூம்ல படுத்த எஞ்சிரிக்கிறதே இல்லை எந்த அப்படி இருக்கிறேன்னு சொன்னான்னு பரிமையால் செய்தரும் பொருக்குரிய இருக்கீங்க அப்படிங்களா சாமி நாகாந்தே நினைச்சேன் அவ்வளவு விரைவாகவும் நிறைவாகவும் ஆகும் இப்படி எல்லாம் செய்வினையும் அது யாரு செய்வானும் ஒரு ஆள் நாம தான் அதன் பயனும் இன்ன வினைக்கு என்னது நன்மை என்றால் நன்மை தீமை தீமை பயனும் இதை யாரு வந்து ஒரு அறந்து கொண்டிருக்காரு ஒரு ஆள் கணக்கு எழுதியிருக்கொழுது தூமலர் தூவி அழுது காமுற்று அரட்டுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு என்ன பெறுது அப்ப புதுசா திட ரொம்ப அருமை அப்படியான அவனுக்கு என்ன பொழுது இருபத்தி நாலு மணி நேரத்துல நல்லது செஞ்ச நேரம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுதும் கீழ்க்கனுக்கு இல்ல என்ன இப்ப இருபத்தி நாலு மணி நேரம் எம் மூணு இருபத்தி நாலு என்ன செஞ்சிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளத்தால பன்னெண்டு மணி நேரம் தூங்கிட்டான் மைனஸ் இருக்கிற பன்னெண்டு அதுல குளிக்க முழுக போக்குவரத்து எடுத்துக்கிட்டதுக்கு பிளஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நேரம் அது சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் நாலு போச்சு எட்டுதையும் முத்துவா தம்பி அங்க போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இங்க வந்து காதல் ஏதோ கேடும் கேட்டா இருந்து என்னன்னு கேட்ட ஒன் பை இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் இவன் நல்லது செஞ்சிருக்க இப்படி கணக்கு கீழ்கணக்கு மேல எண்ணமும் போட்டு நாளைக்கு ஆறு இடத்துல ஒரு மணி நேரம் கூட செய்யல சைபர் போட்டுருவோம் சரி வந்து ஏதோ ரெண்டு மணி நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தாச்சு பாஸ் மார்க் ஆமா கிடி முதிர்ந்து முதிர்ந்து ாய் பேசும் போதியக்கு நூறுாக எழுதும் கீழ்கனுக்கு இன்னும் பரீசன் அதனால இப்படி செய்வியையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் வெய்வகையால் நான்காக விதித்த பொருள் ஆகிய நான்கு பொருள் அப்ப வினை உண்டுங்கிறதும் உண்டுதான் உயிர் என்பதுங்கிறது தெரியும் அதுக்காக ஒரு சூத்திரமே நமக்கு இதுல இதுல சுயபு உயிர் கொள்கையை பத்தி சொல்றதுக்கு ஒரு ஏழு பேர் இல்லைங்கிறவன் இந்த அஞ்சு பொரியே இதாங்கிறவன் இந்த உடம்பேங்கிறவன் இத்தனை பேரையும் மறுத்து இந்த உயிர் என்பது ஐந்து பொடியும் அல்ல இந்த இல்லைங்கிறது அல்ல இந்த உடம்பும் இவற்றின் வேறாக உள்ளது என்று சொல்றதற்கு இந்த உயிர் உண்டு உண்டு படாதபாடு பட்டுக்காசன சூத்திரம் கொஞ்சம் கஷ்டமான சூத்திரம் ஏன்னா இலதுன்னு ஆரம்பிக்கணும் இலது உலது எந்தலின் உலது இல்லது எனது உடல் எந்த ஐம்புலன் ஒடுக்க மரிதலின் கண்புடைய உண்டுவினை என்மையின் உணர்த்த உணதனின் நல்லாதான் இருந்தார் சார் என்னமோ பாருங்க அவரு உலக ஏன்னா சுத்த அவ்வளவு ஏழு பேருடைய கருத்தை அப்புறம் அடுத்த தூக்கிலேயே அந்த கரணம் தான் ஆன்மான்னு சொன்னா அந்த தூத்துல நான்காம் தூதர் அந்த கரணம் அவற்றின் உண்டு சந்தித்தது ஆன்மா சகசமலத்து அமைச்சரசை எட்டு பேருடைய கருத்தை உயிர் உண்டுங்கிறது நிறுவுகிறார் ரொம்ப அருமையா அதை வாங்கி ஸ்ரீயான இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் அப்ப உயிரெனப்படுவது இந்த உலகின் தேருடதாயி செய்யூறும் இச்சா ஞான கிரியைகள் உடையதாயி அப்படின்னா தெரியும் தெரியுமா இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் அறிவு அறிவு என்பது உடம்பை விட்டு தனியா இருக்கிற உண்மை அதுதான் என்ன சேர்ந்த அறிவு அந்த உயிர் இச்சா ஞான கிரியைகள் எதைய கண்டாலும் கொஞ்சம் ஆசையும் படும் அப்புறம் அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கவும் செய்யும் அப்புறம் அதுக்காக வந்து முயற்சியும் வேலையும் செய்யும் அப்போ இச்சை அறிவு இச்சை செயல் இந்த மூன்றையும் செய்யும் ஒன்றை காணும் அதை விரும்பும் அதை அறையணும் என்று இப்படி எல்லாம் சொல்லி அறிவை இதெல்லாம் எனவே இந்த செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய் வகையால் நான்காகும் விதித்த பொருள் நமக்கு இந்த நான்கும் உணர்ந்தால் நம்ம செய்வதை என்பது எப்படிப்பட்டது அது எப்படி தான் வரும் எதனால் வரும் செய்வான் யாரு அதான் உயிர் அந்த உயிர் எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது அதன் பயன் அப்ப நன்மையும் தீமைக்கும் தீமையும் வரும் என்றால் அப்ப எப்படி வரும் இதெல்லாம் யாரு கணக்கு பண்ணி கொடுக்கறா நமக்கு மேலே ஒருவனரா அவன் நாளும் தெரிந்த நாலும் தெரிஞ்சு அறம்பொருள் இன்பம் இங்க பாருங்க செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் பெரும்பாலும் மூன்றாக சொல்லுவாங்க இங்க அவர் நான்காகவே விதித்து சொல்லிருக்க நம்முடைய சைக்கிளா பெருமா மெய் வகையால் பொருள் என இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உயிவகையால் அப்ப நீ என்ன யாரை பிடிக்கணும் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார் சிவன்களல் ஒன்றுதான் இவற்றை நமக்கு நல்கி நம்மை வாழ்விக்கும் என்று சொல்ல அதனால என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசீய சங்கரந்தால் மரவாமி பொருள் என்றே எந்த நிலையில் இருந்தாலும் என்ன சமன் அசமையின் சார்பிலே அந்த தொடர்பு உடம்பெல்லாம் வச்சிருக்கார் அல்லவா அப்படி என் நிலையில் இருந்தாலும் எக்கோலம் கொண்டாலும் உடம்புல ஆலயம் மற்ற அணிந்து கொண்டாலும் சங்கரந்தாள் மரவாமை பொருள் என்ற ஒரே ஒரு நினைப்பு பெருமான் அவன் சிவபெருமான் ஒருவன் தான் என்று கருதி அவனிடத்திலேயே அன்பு செய்வதை கருத்து கொண்டவான் துண்ணிய வேடம் சமன் சார்பில் இருந்த வேடத்தை அன்பினால் மரவாமை தலை நிற்பார் அதனால அந்த சித்தாந்த சென்னறிவடி நின்ற எல்லாம் உடைய ஈசனி இறைவன் என்ன எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருக்கின்ற ஒரே ஒரு பெரியவன் பெருமான் தான் அப்படி ஒரு முழுமைக்காக இருக்கின்ற அப்படிப்பட்ட பெருமான் அவன் தான் என்று அறியாதார் பொல்லாவேட சாக்கியாகி புல்லராகுவார் எனிவரெல்லாம் ஏதேதோ தெய்வத்தை வைத்துக் கொண்டு அல்லது தெய்வம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அல்லது வெறும் நாம் நடக்கிற நடைமுறையே நன்மையை தந்துவிடும் என்றெல்லாம் கருதிருக்காங்களே அவங்க எல்லாம் இழிந்தவராகிறார் ஆனால் நாம் என்ன செய்யணும் அல்லார் கண்டர் சமக்கின்ற அகிலம் எல்லாம் ஆளென்ன அல் கண்டம் அள் இருள்ண்டம் ஆமா நஞ்சுண்ட கண்டன் நஞ்சுண்ட கண்டன் அல்லவா அந்த நஞ்சுண்ட கண்டனாயிருக்கிறத அல் ஆர் கண்டர் தமக்கு அவருக்கு யார் அடிமையினாரு இந்த அகிலமெல்லாம் ஆள் என்ன ஆறார் சுங்குள்ளார் பாதரத்தார் புறத்தார் ஆளாலும் காண்டற்கரிய பெருமான் எமக்களிய பேராளம் பாறார் நாம இந்த பாருசும்புல்ல பாதளத்தார் மூணு சொன்னீங்களா இன்னமும் ஏழு உலகம் என்று அது இந்த இதுல யாராலும் காண் கடிய பெருமான் ஆனா திருப்பெருந்தூரில் எமக்கெடிய பேராளன் இந்த ஆன்மாவுக்கு ரொம்ப எளிமையான உங்களுக்கு எல்லாம் அருமையா இருந்தா பெருமாள் அறியினா இருந்த இப்படி எல்லாம் நன்றி கொண்டதை புலப்படுத்த எனவே பொல்லா என்ன அறியாதார் பொல் அல்லார் கண்ட சமக்கின்ற அகில ஆள் என்ன வல்லார் இவர் அவ்வேடத்தை மாற்றாது அன்பின் வடிவைய உடம்பு புறத்தில் இருக்கிற உடம்பினுடைய அந்த அமைப்பெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் சமன் பழக்கம் ஆனால் உள்ளத்திற்கு சிவரம் ஒரு அதாவது செய்வினையும் செய்வான மூன்று வடிவில் நமக்கு அருள் செய்கிறான் ஒன்று அருவம் இன்னொன்று உருவம் இன்னொன்று அரு உருவம் அருவமாக இருந்து செய்வது எங்கும் இருப்பதாக நீக்கே இருக்கலாம் யாண்டும் நீக்கிற அமைப்புல அவன் உதவி கொண்டே இருக்கலாம் பானம் ஆகி மண்ணாகி வழியாக இருக்க அப்புறம் உருவம் என்பது ஞான சம்பந்தருக்கு அம்மையப்பராக அப்பா அம்மாவ நம்முடைய சுந்தரருக்கு கையில ஒரு சிராக்சி வச்சுக்கிட்டு ஓலை கொண்டு வரவர் சிராக்ஸி ஓலை எல்லாம் வச்சுட்டு நம்ம நாவுக்கரசருக்கு அக்காவாக் எனக்குடன் தோன்றி என்று சொல்ல மணிதாசகருக்குநாதன் இப்படி அவரவர்களுக்கு இப்படிதான் வருவான் என்பதெல்லாம் பொருதல்ல அதனால் அப்படி எல்லாம் அந்த சொல்லுவான் என்று சொல்லுகிறார் அதான் அப்படி இருக்கின்ற பெருமான் அது உரு இனி அரு உருவம் என்பது என்னன்னாரு திருக்கோவில் உள்ள இருக்கிற சிவலிங்கம் அருவம் இப்ப அருமனா எதுவும் உருவமே இல்லாதது உருவமே இல்லாமலும் உருவமும் இருக்கு அதனால அது அருவம் இல்ல ஆனா அந்த உருவமும் கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் இல்ல எனவே அது நல்ல முழுமையான உருவம் சொல்றதுக்கு அப்ப சிவலிங்க திருமேணி தான் அருவத் திருமணி ஆனா பார்த்தா ஒரு வடிவமா இருக்க தவிர ஆனா நமக்கு இருக்கிற கண்ணோ காதோ மூக்கோ இதெல்லாம் கண்ணாலே பார்க்க முடியாது ஆனா பார்க்க முடியாது அருமை அருவத் திருமணி சொல்லி நம்ம சொல்றோம் அதான் பாருங்க அருவம் பற்றி எல்லாம் போகும்போது காணாத அறிவினுக்கும் அரு அருன்னா கண்ணால காண முடியாது அதுக்கும் உருவீனுக்கும் அப்படின்னு என்ன பண்ணீங்கன்னா நீங்க படிக்கிறவனுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தார் யாரு சேர்க்கிறார் காணாத அருவீனுக்கும் உருவினுக்கும் போது என்ன என்ன காணுகின்ற உருவீனுக்கும் அந்த காணுகின்றங்கறத உனக்கு சேர் எல்லாம் கொடுத்திருக்கும் மேஜர் எல்லாம் கொடுத்திருக்கும் இல்ல அந்த ஒரு சொல்லு சேர்க்க யோகித இல்ல போடீங்களா அவரு கொடுக்க மாட்டார் டெய்னிங் பாஸ் பண்ண மாட்டோம் ஆமா எப்ப அருவுக்கு காணாதன்னு சேர்த்தாரோ அடுத்தது உருன்னு சொல்லி இருக்காரு அதுல தெரிய காணாத அறிவினுக்கும் காணுகின்ற உருவினுக்கும் ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட இந்த ரெண்டுக்கும் காரணமாய் நீள் நாகம் அணிந்தார்க்கு நிகழ் குறியாம் சிவலிங்கம் ஆகராணி நட்டகல்ல தெய்வம் என்று நாலு பக்கம்னு சொன்னாங்களே அது நட்டக்கல்லுதான் ஆமாப்பா நாங்க மட்டும் என்ன சொல்றோம் ஆனால் அது எப்படிப்பட்டது இந்த காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீள் நாகம் நின்றார்க்கு நிகழ்குரியாம் அடையாளமா தான் நான் வைக்கிறோம் அடையாளம் எப்படி பெருமா இங்கு இருந்து இருக்கிற பெருமானை அம்மையப்பராக இருக்கிற பெருமானை இந்த அடையாளத்தில் வைத்து நாங்க கூப்பிடுறோம் அவ்வளவுதான் தெரியுதல்ல பெரிய நீ பகுத்தறிவு எங்கெல்லாம் பகுத்தறிவு இல்லைன்னு வச்சுக்காத நிகழ்குறி குறின்னா அடையாளம் அப்படி சொன்னா விளங்கும் ஏன் தமிழனுக்கு அப்படி சொன்னாதான் விளங்கும் என்ன பண்றது அந்த நிகழ் கூறிய சிம்பிள் தான் அடையாளம் குடிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் எந்ததோ நன்மையும் அரிய ஆயிரம் பொறியிய நீர்மலம் எண்கள் புகாதது அருமையா அப்புறம் தான் பொறிகளும் அடையாளமும் கோவிலும் நெறிகளும் அவர் நின்றதோ நின்றையும் இதெல்லாம் ஒன்னு பொறியலீர் கண்கட்டவங்களே மனம் புகாமல் இருப்பது என்பது இதெல்லாம் ஏன் மனசுக்கு வாங்க மாட்டேங்குத்தப்படுகிற அந்த அடையாளம் தான் அது எனவே காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாம் நீல் நாகமணிந்தார்க்கும் நிகழ் புரியாம் சிவலிங்கம் அப்படிப்பட்ட சிவலிங்கத்தை நானாது நான் முகனும் காண நடிச்சேன் ஆறும் தளப்பிடம்பாய் தோன்றியது தெளிந்தாராயும் அந்த சிவலிங்கம் எப்படி தோன்றியது ரெண்டு பேர் அப்பாவும் பிள்ளையும் போய் அடியும் முடியும் தேட சென்ற போது அவர் இருவரும் அறியாதவாறு ஒளிப்படம்பாக தோன்றியது அந்த ஒளிப்படம்பாக தோன்றியதுதான் சிவலிங்கம் என்பதை நாம் பார்க்கணும் அதான் அண்ணாமலையார் இந்த தரம் மூணு லட்சம் பேர் வந்தாங்களாம் கார்த்திகே ஆனா எல்லாரும் உள்ள போய் முயற முடியல பத்து மயிலுக்கு அதனால பத்து மைல் அடைஞ்சே தான் போக முடியாது நானும் பலம் பதினாலு கிலோமீட்டர் அண்ணாமலையா நடிச்சு எல்லாம் சரிதான் தான் இடம் கொடுத்தாங்க அது உண்மை ஒன்றா நன்றா என்பது இல்ல அவரிடம் அறியலாம் நல்ல வழிபாடு செய்து எடுத்துட்டு போறாங்கல்லவா ஒரு சந்தன எடுத்துட்டு ஒருத்தர் குமெடுத்துறாங்க ஆண்டுதோறும் செய்யறாங்க அப்படி செய்கிறவர்களுக்காவது அந்த மாதிரி அணுக்க தொண்டு மாதிரி எடுத்துட்டு போறவங்களா ஒருத்தர் போங்க மற்றதெல்லாம் வெளியில வாங்க ஆண்டுதோறும் அவங்க உள்ள போய் நல்லா வழிபாடு செய்து எடுத்துட்டு போறாங்க அபிஷேக பொருட்களை தாங்கி செலுகின்றவங்க அவர்கள் கூட ஒன்று உழைக்க முடியல வருத்தப்பட்டாங்க என்ன பண்றது கழிச்சு போன பிறகு ரொம்ப அருமையா இருந்தவாட்டிய வராதவர்கள் இன்றைக்கும் இப்ப மாலை எல்லாம் தரிய ஆறு மணிக்கையா ஏற்றி வச்சிருக்காங்க நம்ம இருக்கணும் ஏடையடியா இருக்குங்களா என்னை அன்னைக்கு போக கொடுத்து வைக்கல அதெல்லாம் இந்த ஒரு ஒரு எவ்வளவு ஒரு வாரம் போட்டாங்கள பதினோரு நாட்கள் அந்த ஒளியை கார்த்தல பேருடையாங்க கார்த்திகை முடிந்த பிறகு நாள் தினமும் போய் அர்ச்சகர் அந்த சாயிதம் அஞ்சரை மணிக்கு ஏறி ஆறு மணிக்கு கடையடியார் அவங்க எல்லாம் முதலடியார் நாம கடைக்கடியார் அதனால ஐயா அந்த தீபத்தை பார்க்க சொன்னது அருமையா பெருமானி அன்னைக்கு வர முடியலப்பா இன்னைக்கு நல்ல ஓசை ஒழியலாம் ஆனா இன்னும் எனவே இவ்வாறெல்லாம் சிவலிங்கம் கண்டு உண்ணும் அது நேர்ந்து ஒவ்வொரு நாளும் சிவலிங்கத்தை பார்த்து வழிபாடு செய்துட்டு வர மாடு ஓர் வெள்ளிடை மண்ணும் சிவலிங்கம் கண்டு நினைச்சு அருகில் பக்கத்துல ஒரு சிவலிங்கம் இருந்துதான் பண்டு மனம் நீடு ஓடு களி வகை நிலைமை வர செயலறியார் பாடு ஓர்கல் கண்டதனை பதிப்போடு தெரிந்தார் அவருடைய சிவலிங்கம் என்ன பண்ணார் கண்ட உடனே ஏதேனும் கீழே திருவடியில போட்டா தேவலான் படுது எங்க போய் அப்படியா பைங்குடை கார் மலரும் செங்கமல பயும் போதும் எங்கே இருக்குது கிடையாது அருகம்புல் இருந்தா அல்லது வில்லம் இருந்தால் தேவலாம் அதுதான் வில்வத்தை ஒன்று வச்சிருக்காங்க நல்லவேளை வில்வத்தை நல்லா வெயிலில் வளர்த்தாம இந்த மாதிரி நிழல்ல வளர்த்தி அது சருகா போனா கூட அர்ச்சனை பண்ணலாம் வில்வம் ஒன்று மட்டும் இம்மா அண்டல இருந்த என்ன பண்ணுவீங்க எங்க போய கிடையாது இருந்தாலும் கொள்ளையில போயிட்டுதான் படிக்கலாம் இல்லை அந்த வில்லு மட்டும் அது மாதிரி அர்ச்சனை பண்ணலாம் ஆனால் நீங்கள் காயில வெயில காய் நல்ல வில்லமா எடுத்து நல்ல நல்ல ஆறையில நல்ல இந்த மாதிரி நல்ல மாதிரி நிழல்லையே வீட்லயே உளர்த்துன்னா அது ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு மேலே ஆகும் குழந்தை குழந்தை நல்லா சருகா போன குறை எடுத்துக்கிட்டோம்னா கூட அதை நல்லா ஆறு திங்கள் வரைக்கும் வில்லம் மட்டும் அர்ச்சனை பண்ணலாம் இது இருக்கு என்ன பண்றாங்க அந்த கடை ஜீவி தான் லண்டன் போகும்போது என்ன பண்ணுவீங்க தங்கரங்க மூணாவது மாதிரி இறங்கி போனோம்னா பூ கிடைக்கும் பூ கடை அதிகமாக கிடையாது என்ன செய்யறது போகும்போதே ஒரு அருமையா மூணாவது மாடியில் பாருங்க இதெல்லாம் அந்த விதியாக நடத்த முடியாதவர்களுக்கு விதி விதியா விதியா இருக்கிற விதியாவது வைச்சாங்க இப்ப செய்யவும் வேணும் ஆனா இயலவும் இல்லை என்ன திருவள்ளுவர் ஒன்னு வகையா நினாங்க நாம ஊழிபெயரும் தாம்பெயரா மாடு சிவலிங்கம் கண்டு மனம் நீடோடு கழிய போய் நினைமை வரை பார்த்தாராம் அந்த பெருமானுக்கு எதையும் எடுத்து போட்டா கை நால தேவலான் படுது ஆனா ஒன்றுமோ இல்ல மலரோவில்லமோ எதுவும் இல்லை ஒரு பச்சனையும் இல்லை இப்படியே அங்கெங்க பாத்துருக்கா அப்படிதான் ஒரு சின்ன கல்லு கிடந்துருக்குது சிவ அதுதான் அப்ப நேரத்தில் பார்த்தேன் சிவா நடிச்சாரு சிவா சிவா சிவா சிவா சிவான் பெருமான பெருமான அதையும் வாங்கிட்டு அதையும் ஏற்றால கண்டதனை பதிப்பு பாடுவோர்கள் கண்டதனை பதிப்போடும் எடுத்தறிந்தார் அகம் நிறைந்த பேருவை அடங்காது ஆதரவால் அன்னைக்கு நல்ல சிந்தை மகிழ அந்த பூஜை செய்த மாதிரி இருந்தவருக்கு அதனால அதையே பின்பற்றினான் மகோ மகிழ்ந்தோப்பார்கள் வண்டி பொடி செயலினால் இகழ் வரைமையை செய்தாலும் இளம் புதல்வர் போல் உடனே பகு தெரிவான ஆயிரம் பேரு கீழே கிடக்கிற கல்லை அது மேலே போட்டா அது அன்பா அன்பாகுமா அது அன்பா ஆகும்னர் வளங்களை நீ என்ன குழந்தை விட்டு பேசிய பேசின இப்பதானுங்க எல்லாம் மண்டி போட்டு மண்டி போட ஆரம்பிக்குங்க இல்ல இந்த கூட மண்டி போட ஆரம்பிக்கிறீங்க அதே படிச்சுடுங்க ஏன்னா இது கோபமா சொன்னா சத்தம் போடுங்க சித்தி சட்டம்னா போது சரி சட்டம் காலு கை ஒரு படக்கும் அங்க போய் நீ உட்கார் உட்காந்து அது காலை கை ஒதைக்கும் போது அது கால் படுது மற்ற உடனே என் காலை நீ ஒதைக்கிறாய் நீ நான் என்னால பிறந்த பொண்ணு அந்த அருவாவே அப்படின்னு எடுக்கிறியா அப்பாக்கடியா பாடோர் கல்கண்டை பிள்ளைகள் நமக்கு தந்தை ஆட்சி செய்கின்ற பொழுது பெருமான இன்படுகிறான் அன்று போய் பிறை நாள் அடியே அந்நிய அந்நிய அணையுங்க எப்போ செய்யற மாதிரி அந்த கல்லெடுத்து அந்த அந்நிய அணியுங்கள் மேல் தான் கல்லறிந்த குறிப்பதனை நின்றுணர்வார் எனக்கு அப்போது இது நிகழ்ந்தது அவர் அருளையே எந்த தொண்டர்கள் தொண்டாக எந்தவந்து செயல் நின்றார் எனக்கு அப்ப பெருமான் கொடுத்த அறிவு அதுதான் எது என்ற கல்லெடுத்து பாருங்க அதேதான் மெய்ஞானமாகி மெய்ஞானமாகி மிளிர்கின்றமை குடரே பெருமான ஆனாலும் தன்னை அகல்விக்கும் நல்லறி அப்படி எல்லாம் செய்தாராம் தொடங்கிய நாள் அருளியா தொழில் ஒளியா வழி தொடங்கும் கடன் புரிவாராது கண்டு கல்லறிவார்த்துவராறு படம் போனி தர வேடம் தவிர பசுபதியார் தம் அடங்கலும் என்று தெரிஞ்சார் ஆதலினால் மாதவர்தான் ஆனா அந்த ஆடை மட்டும் அப்படி இருக்குது சமன் ஆடை மாதிரி வச்சிருக்க ஆனா உள்ளமெல்லாம் பெருமானுக்கு ஆளாக்கி இதுமே செய்தாலாம் இந்நியதி பரிவோடு படுவாமல் இவர் செய்ய முன்னுதிற தொண்டர் நிலை முடிந்தபடிதான் அன்மொழியில் உண்மியமை அன்புடனையை எழுந்தவினை தூயவர்க்கு மண் மிக பூசணையா அன்பு நெறிவடிக்கினால் பெருமானுக்கு என்னன்னு கேட்டா எல்லா விற்கு வளர் தான் எந்த இது மாதிரி செய்தாலும் கூட எல்லாம் அவனுடைய அவனுக்கு அவனுடைய அன்பினாலே எல்லாம் மலராகவே அமைந்திருக்கிறது அது பெரிய அருமையான என்ன பண்ணார் தன்னுடைய காலால போட்டிருக்க அந்த அந்த அந்த இதோடு கூட பெருமானுடைய கண்ண வச்சு தன்னுடைய கண்ணை எடுத்து அப்படி வருவார் ஆனால் ஆஹா இதை அப்படிப்பட்டதுன்னு சொன்னாரா இல்லை அதுவும் அவருக்கு அமது ஆயிட்டு அதுபோல மற்றன்பைக்கல்லா தெரியுது ஆனா அவர் கண்ணுக்கு ஒரு தடத்துக்கு நாலு கண்ணால் உதைக்கிறதான் தெரியுது ஆனா அந்த அப்பாவுக்கு அந்த உதைக்கிற காலையெடுத்து செஞ்சு செஞ்சு அப்பா உதைக்கிற நல்லது கொண்டதொரு அங்க ஒரு நாள் ஒரு எங்கள் வீர அயந்தேன்யான் என எழுந்து பொங்கி ஏதோ ஒரு காதலுடன் மிக விரைந்து புறப்பட்டு வெங்கரியின் உரி பணிந்தார் திருமுத வேவினார் ஒரு நாள் அப்படி தவறாம சரியா போய் அவரு அந்த செஞ்சுட்டார் காலையில பத்து மணி அல்லது பதினொரு மணி வச்சிருக்க அந்த ஒரு குறிப்பு அப்படி செய்ய என்ன பண்ணாருன்னா ஒரு நாள் அந்த பதினோரு மணிக்கு பூஜையை மறந்துட்டு என்ன அப்படியே முடிவுன்னு சொல்லிட்டு நேரா போய் என்ன பண்ணாரா அந்த எப்போ செய்யற செயலை செய்ய ஆரம்பித்தாராம் ஒரு நாள் அப்படி மறந்ததுனால என்ன செய்தாராம் கொண்டதொரு கல்லெடுத்து குறி கூடும் வகை எரிய உண்டு வினை ஒழித்தஞ்சு ஓடி வரும் வேட்டையோடும் பாரு சாப்பாடு போட்டு சாப்பாடு எடுத்து வைக்கும் போது உறங்காது அது என்னைக்குமே உண்ணாது உறங்காது இருக்கு இது இன்னைக்கு ஒருவேளையில உட்காந்து உண்ணாம போய் படிபட்டது பெருமாள் என்ன செய்தாராம் உண்டி வினை ஒழித்தஞ்சு ஓடி கண்டருடன் கண்ணுதலார் கருணை படித்திரு நோக்கால் ஒன்றடைந்தது எடுத்து செம்பில் துணியோடும்